வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆஸ்திரேலிய போட்டியில் பட்டத்தை வென்றவர் செபாஸ்டியர் வெட்டல் என்பவர் ஆவார் இரண்டு மத்திய அரசு உயர்நீதிமன்றங்களில் நீதி கடிகாரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று உலக திரையரங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது நான்கு இந்தியாவில் சூரத் மாவட்டத்தில் நூறு சதவிகிதம் சக்தியால் இயங்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டுள்ளது முப்பது வருட அனுபவிலை ஆசிரியர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களால் துவங்கப்பட்டு அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி நாமக்கல் மாவட்டம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பற்றிய தேசிய மாநாடு நடைபெற்றது இரண்டு உலகில் மிகப்பெரிய சரக்கு கப்பலான சிம்போனி எந்த நாட்டை சேர்ந்தது மூன்று ஆட்டோமொபைல் மார்க்கெட் அதாவது ஆட்டோமொபைல் சந்தையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது நான்கு ஒற்றை கொம்புடைய காண்டா மிருகங்கள் கணக்கெடுக்கும் பணி எங்கு தொடங்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி